நாட்டிலைய நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மீளும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கடாய் வெஜ் கறி செய்ய தேவையான பொருட்கள் கேரட் உருளைக்கிழங்கு கொடை மிளகாய் காலிஃப்ளவர் பட்டாணி தேவையான அளவு பன்னீர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அல்லது அதுவும் தேவையான அளவு எடுத்துக்கலாம் தனியா ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் காய்ஞ்ச மிளகாய் பட்டை ரெண்டு விஞ்சி இலை ஏலக்காய் நாலு கிராம்பு நாலு எண்ணெய் மூணு ஸ்பூன் பெரிய வெங்காயம் ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சப்படி கால் ஸ்பூன் உப்பு ருசி கேற்ப தக்காளி பியூரி கஸ்தூரி மெயிட்டு ஒரு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன் பூடியெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம் மராட்டியில் வந்து கடாய் அப்படின்னா ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட்ஸ் நடத்தும் ஸோ இந்த ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸை நம்ம இப்போ அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ட்ரை பேனில் இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சுருவோம் தனியா சோம்பு மிளகு காஞ்சி மிளகாய் இதை வறுத்துட்டு அதை ஒரு போலில் எடுத்து வச்சிடலாம் அப்புறம் லவங்கம் இலக்காய் கிராம்பு எப்படி செயலை இதை போட்டு இதையும் நம்ம வந்து வறுத்து அந்த போலில் எடுத்து வச்சிடலாம் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே அந்த சூட்லேயே அந்த சீரகத்தை போட்டு டாஸ் பண்ணி விட்டுட்டு அதை எடுத்து அதையும் அதில் கொட்டி இந்த ஒம்பது பொருளையும் போட்டு மிக்சியில் ஆரட்டோன்னு அரைச்சி வச்சுருவோம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் காயெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி போட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அதை காயை நல்லா வேக வச்சு அதை எடுத்து வச்சுருவோம் வெங்காயத்தை பொடியை நறுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிவிடுவோம் தக்காளி பியூரியும் ரெடி பண்ணிக்கலாம் தக்காளி பியூரின்றது ஒன்றும் இல்லை தக்காளி எடுத்து சுடுதண்ணியில் போட்டு வச்சோன்னா அந்த தோல் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அதை எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டோன்னா அதை தக்காளி பியூரி கடையிலையும் தக்காளி பியூரின்னா கிடைக்கிது இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் மணல் வச்சுருவோம் மிளம் காயந்ததும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் வெங்காயம் போட்டுல நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடுவோம் நல்லா வதங்கினதும் மஞ்சள் பொடி போட்டுலாம் உப்பு போட்டுடுவோம் தக்காளி பியூரி உடனே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் அரைச்சிருக்கோம்ல பொடி அந்த பொடியிலேருந்து ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு அதில் கலந்துருவோம் கலந்துட்டு இந்த வேக வச்சுருக்க காய் எடுத்து அதில் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுவோம் நல்லா தலை தலைவன் கொதித்த உடனே இந்த பன்னீர் எடுத்து போட்டு கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு இந்த கடைசியாக இந்த மேட்டி எடுத்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கடாய் பீச் கறி தயார் இது வந்து எல்லாத்துக்கும் சூப்பர்பாக இருக்கும் இந்த பொடி அரைச்சி வச்சிருக்கோம் இது வந்து வேற ஏதாவது சப்ஜி செய்யும் போதும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்